வெங்காயம் ரெண்டுமிளகாய் தேவையான அளவு கலர் கொடை மிளகாய் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம் உப்பு ருசிக்கு ஏற்ப மஞ்சள் படி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம் சாரு ஒரு பழம் அளவு ஆப்ஷனல் தயிர் வேணும்னா எடுத்துக்கலாம் செய்முறை முதல்ல எடுத்து வச்சிருவோம் ஒரு பவுல வச்சுக்கலாம் வெங்காயம் கொடை மிளகாய் ரெண்டையும் டைசா கட் பண்ணி வச்சுக்கலாம் கலர் கொடை மிளகாய் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம் டைசா கட் பண்ணி ஒரு பவுல எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்தி வச்சுக்கலாம் வானல் வச்சிருவோம் காய்ஞ்சதும் வந்து டிரை பேன்ல போட்டு அப்படியே லைட்டா வருத்திட்டு நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறு இந்த சீரகத்தை வுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுல்ல மஞ்சப்படி மிளகாய் தூள் சீரகத்தூள் தனியா தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உப்பு ருசிக்கு ஏத்த மாதிரி கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் பெழிஞ்சு விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு புளிப்பு தேவை தயிரும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பன்னீர் இதுல போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் பிரிட்ஜர்ல வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு ஊறினதோ அதை எடுத்து நம்ம கிரில் பேன்ல இருந்தா அந்த கிரில் பேன்ல சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு தவா இருக்கு தவா வச்சு தவா காய்ஞ்சதோ என்ன ஊத்திடுவோம் என்ன காய்ஞ்சதோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன காரத்துக்குள்ள ஸ்டிக் இருக்கு கபாப் ஸ்டிக் அதுக்குள்ள அழகா அதை செட் பண்ணிடுவோம் அதுல ஒரு பன்னீர் வச்சிருவான் குத்தி வச்சிருவோம் அதுக்கு மேல ஒரு வெங்காயம் அதுக்கு மேல ஒரு குடமளகா மறுபடியும் பன்னீர் இப்படி ஒவ்வொரு இதுவா செட் பண்ணி செட் பண்ணி அழகா நமக்கு எத்தனை லேயர் தேவையோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம் பனீர் வச்சிருவோம் வெங்காயம் வைக்கலாம் அடுத்த லேயர் அடுத்த லேயர் பன்னீர் வைக்கலாம் அடுத்த லேயர் படமெளகாய் வைக்கலாம் அழகா செட் பண்ணிட்டு காஞ்சதும் இந்த தவால நூடுல்ல வச்சு நல்லா வேக வச்சு நல்லா சைட திருப்பி வேக வச்சு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகும் போது நமக்கு தெரியும் நல்லா கிளேயர் கிடைக்கும் தெரியும் அது நல்லா வெந்திருச்சு அதை எடுத்து பிளேட்ல சர்வ் பண்ணிட்டோம்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பனீர் கபாப் தயார் இது ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்த உடனே கொடுத்தா இல்ல வெள்ளிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு கொடுத்தோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அழகா சாப்பிட நல்ல டேஸ்டியா இருக்கும் மழை நல்லா ருசியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்